தாக நம்முடைய கிருதி நாளே சென்ற வார முழுமையிலும் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அறிவுகளுக்கும் விபத்துகளுக்கும் இலக்கி நிற்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் இந்த மத நிகழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கருத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சமுதாயத்தில் கடந்து வரும்படியாக அளித்து சொல்ல முடியாத உங்களுக்காகவேக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடவுள் பட்டதாக இருக்கின்றோம் கடந்த வாரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வாரத்தில் முதல் ஆகின்ற மரமகிச்சி நாளை காணக்கூடாதபடி இந்த உலகத்தை விட்டு மறைந்து உணர்ந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட செய்திகளை நாம் தினமும் கைவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம் அமிதமான மரணியிலும் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு தேவன் நம்முடைய ஜீவனையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கூட்டித்தந்து மறுபடியும் நம்முடைய தேவனாகிய கற்பனை தோல்வோம்படியான ஒரு நல்ல நேரத்தை கூட்டித் தந்திருக்கிறபடி நான் நம்முடைய நாம் நன்றி பொருட்களோடு கூட படைத்து கற்பனை சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம் இந்த நாளிலே கத்தனுடைய ஆவியானவர் கூடி வந்திருக்கிற நம்ம பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வேதமாக நாம் துபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் அவருக்கு காலம் வருகிறது என்று இறைவனாக இயேசு சொன்ன வாசகத்தை இன்று நமக்கு ஆலோசனையாக பெறுகின்றார் எங்கும் இயேசு பிதாவாகி தேவனை தொழுதல் செய்யக்கூடிய காலம் வரும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை இந்த கொண்டிருக்கிறது காலமருமென்று அறுபது லட்சங்களாகும் வாசகத்தை நாம் இந்த நாளில் நினைவு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லுகின்ற யோமான் நாலாம் அதிகாரம் வா விரும்புகிறார் என்று உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடும் இருக்கும்படி விரும்புகிறார் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவான உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடும் அந்த இயேசு சொல்லி இருக்கிறார் பிணாவாகி தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை உண்மையோடும் நம்மை இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆராதனை செய்கிறோம் என்ன என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக தொழுந்து கொள்ளுகிறவர்கள் பிதாமை உண்மையோடு தொழுந்து கொள்ளக்கூடிய காலம் உண்மையாக இறைவனுடையின்படியே வாழ்ந்து கொள்கின்ற உண்மையான மக்கள் அல்ல ஆராதனை ஆராதனை செய்வதற்காக மனிதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஆகாம அந்த நிலையை இழந்து போன பிறகு பேமனோடு உரமாடி கொண்டிருந்த மனுஷன் பாவம் செய்துவிட்ட பிறகு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது காயலுக்கும் பலி செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் பலியினால் பணமன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவர் பிரசங்கித்திருக்கின்றார் அது யார் என்று விதத்தில் எழுதப்படவில்லை ஆபியல் அப்படியே விசுவாசித்து அந்த வார்த்தை விசுவாசித்து பலி செலுத்தி ஆசீர்வாத்தான் காயினை காயினுடைய உணத்திலேயே வேறொரு உணர்வுண்டாகின்றது விவசாயம் பண்ணுகின்றவன் காய்கறிகளை பறித்துக் கொண்டு வைக்கலாம் என்று சொல்லி அமிதமாக அவனும் கருத்தனுக்கு ஆராதனை செய்தான் என்றுதான் பகுதியில் எழுதியிருக்கின்றன அதற்குக்கு புதனாட்டு நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கவில்லையே நாமும் கடவுளுக்கு தானே ஆராதனை செய்தோம் கடவுளுக்கு தானே காணிக்கைகளை படைத்தோம் என்று சொல்லி எண்ணி ஜங்களை ஆரா தொழில் உள்ளவன் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லியிருக்கின்றார் ஆதி ஆகமதிகாரம் இருபத்தி ஆறாவது வாசிக்கும் பொழுது இங்கு ஆதாமுக்கு மறுபடியும் ஒரு குமாரன் பிறக்கின்றான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டார்கள் வாசிக்கலாம் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அப்பொழுது மனுஷர் கருத்துடைய நாமத்தை தொழுதுகொள்ள ஆரம்பித்தார் அப்பொழுது மனிதர்கள் கருத்துடைய நாமத்தை தொழுந்து கொள்ள இந்த உலகத்தில் உண்மையில்லாத அதனால் ஏராளமாக நடந்து கொண்டிருந்தாலும் உண்மையோடு ஆராதிக்கிற என்பதை நாம் அறிந்த ஆண்டவரை ஆராதனை என்றால் தேவன் ஆவியாக இருக்கிறபடி நான் அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் என்று சொல்லியறிஞர் ஆகிய ஆண்டு வரு திருவிழா ஆராதனைகளை ஆவி ஆராதனைகளை எனவும் விரும்பவில்லை என்று சொல்லிய மூலமாக நாம் அதனால் பிரியமான தேவஜானமே அந்த ஆராதனையிலே பரிசூத்தாவியானவர் இருக்க வேண்டுமா பரிசூத்தாவியான ஆராதனை நடத்த வேண்டும் அவர் மூலமாக அந்த ஆராதனை ஏறப்படும் பொழுது அந்த இறைவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் அதையே கருத்து அங்கீகரிக்கிறார் என்று பரிசுத்தேதன் சொல்லுகின்ற மனிதன் தவறு செய்துவிட்டவன் மனிதன் குற்றவாளியாக இருக்கிறவன் அவன் செய்கிற இல்லாம அவன் படைக்கிற இல்லாமல் அறுவறுப்பாளராக இருக்கின்றது வந்து அகிலால் இறைவனுக்கு தூய்மையான ஆராதனை செலுத்த வேண்டப்பட வேண்டும் என்று விரும்பி அனுப்பி தந்திருக்கிறார் பதிமூன்றாவது செலுத்த வாசிக்க பொழுது பொழுதை செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கிறது கத்தோடைய நாமத்தை தொழுது கொள்கிறப்படுவான் தொழுகை எதற்கு தெரியுமா பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வெற்றிப்பை பெற்றுக் கொள்வதற்காக தொழுகை செய்ய கடந்து வருகின்ற மாறியிருக்கின்றது எப்படி ஆகிவிடுகின்றார்கள் சொன்னார் ஒருவனை மார்க்கத்தில் சேர்ப்பதற்கு காடுநிலைகள் எல்லாம் தேடி அழைகிறீர்கள் சேர்த்த பிறகு வெற்றிப்பான தள்ளுகிறீர்கள் என்று சொல்லி தொழுதல் செய்வது தெரியுமா மனுஷன்னை ராக கர்த்தப்படுவிய கிடைக்கவில்லை சிலருக்கு மாற்று ரட்சிப்பு கிடைக்கிறார் அந்த தொழுதல் சலத்திலே ரட்சிப்பு கேட்ட உபதேசம் எனக்கு கொடுக்கப்படுகின்றது பொழுது செய்ய போவது எவருக்கு தெரியுமா இறைவு நடத்திருந்து ஆன்மீக ரட்சி பெற்றுக் கொள்வதற்காக அகில அவன் துணிதலத்தை கட்டாயி சென்றாக வேண்டும் என்று சொல்லுகிற நமக்கு படிப்புகின்றது அங்கேதான் அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியும் என்று அவர் இரண்டாம் அதிகாரம் எடுத்துள்ள வாசிக்கலாம் என்று அப்பொழுது கர்த்தாம எவனோ ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறபடி நான் வீட்டில் என்ன எங்கே தொழுவால் என்ன யாரோட தொழில்வாள் என்ன எனக்கு அந்த ரெட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி எண்ணிய மாற்றம் இருந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த ரெட்சிப்பை தொழுகை கொடுக்கிறார் என்று அப்போது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது மறுபடியும் கர்த்தர் அனுகினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்த ஆரம்பிச்சி ஆயுதமாக ஆராதனை செய்கிற இடத்திலிருந்து மக்களை கொண்டு சேர்க்கிறார் எதற்கு தெரியுமா வெற்றிக்கப்படுவதற்காக அந்த நாள் இந்த நாட்களுக்கு கட்டுரை நாமத்தை தொடர்ந்து சவுலாக இருக்கும் பொழுதுமாக செயல்பட்டு சேவானை கல்லறிந்து கொண்டு சிறைச்சாலை அடைத்து சுத்திரமலை செய்துமாய் தமஸ்கு பண்ணணத்தினை பிடித்துக் கொண்டு சிறைச்சாலை அடைக்க வேண்டும் அனுமதி பெற்று வேண்டும் என்று கருத்தரவனை சந்திக்கிறார் கருத்தரவரோடு கூட இவரும் கருத்தரவனோடு பேசுகிறார் அறிந்து வாழ்க்கையிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறார் ஆண்டவரையே என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லுகின்றார் அவரை ஒப்பு கொடுக்கின்றார் அவர் வந்து ஜபித்த மொழி பார்வை கிடைக்கிறது பரிசுத்தாவி கிடைக்கின்றது என்ன கிடைக்கவில்லை தெரியுமா பாவுமதி பாகனை சிப்பு கிடைக்கவில்லை கருத்துடைய நாமத்தை தொழுது கொண்டு மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட நல்ல கருதைகளை நமக்கு இந்த தொழிலை சேரத்தில் ஆண்டு வரைக்கும் நாம் அதிகமாக நெறிசளித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளதாக இருக்கிறோம் ஐம்பதாவது செங்கல் இருபத்தி மூணாவது பாதி அரச்கலாம் என்ன நடக்க தெரியுமா அவன் தன்னுடைய வழியை செமைப்படுத்துகின்றான் தூய வழிகளை விட்டு தூய மழைக்கு நிறைய கடந்து வருகின்றானா தேவன் இந்த ஆசை உண்டு பெற்றுக் கொள்ளும் என்று உணர்ந்து இருக்கிறது எழுதியிருக்கிறார் உள்ளவர்களுக்கு மாத்திரமே போய் உலகத்துள்ள எல்லாருக்கும் அந்த மீட்பு கிடைக்கப்படும் அப்படினால் எந்த தொழில் கொண்டு காலம் வரப்போகு வந்திருக்கிறது தமது மனித இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று புதாவை விரும்புகிறார் சொல்லுகிறார் ஆறு பதினாறாம் தோசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயசில் கிருமி அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சோரப்படும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறார் வேதனை கொடுக்கூடிய குறைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகின்ற சபை அது அல்ல தேவன் சொல்லுகின்ற சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை தேவ மனிதன் இருக்கின்ற இடம் தேவ பிரசதம் இடம் அங்கே போவதை தடை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அதெல்லாம் நான் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சபைத்தின் சகாயசி கிருரே தைரியமாய் கிருவாசம் தொண்டையை சேரக்கிடவும் தேவன் பிரசுகமாக இருக்கிற இடத்திலே சேரக்கிடவும் கருத்து ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு நிற்கின்றது அகனா தேவனுக்கு தொழுதை செய்கிற மக்கள் ஆவியோடு முழுமையோடு தொழுதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது அங்கே வருகின்ற மக்களின் யாகிலிருந்து மாத்திரமல்ல பி சாஸின் படிலிருந்து மாத்திரமல்ல பொடியே பாபத்திருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகி இறை மக்களாக மாறுகிறாள் என்று சின்ன அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாக சோத்திர சிறுத்துவமாக இரண்டாவதாக தேவனை தொழுது கொள்கின்ற இடத்திலே இறைவன் அங்கே சமீபமாக கடந்து வருவார் என்று சிறுவை திரைச்சொல்லியிருக்கின்றது நாலாம் அதிகாரியான புரிதாசிக்கலாம் உதாகம நாலாம் அதிகாரமியான நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதல்ல நம்முடைய தேவனாகிய கருத்தரை நாம் தெரிந்து கொள்கிற போதல்ல சமீபமாக இருக்கிறது போல நமக்கு சமயமாக இருக்கிறது போலே இவ்வளவு பெற்றிருக்கிறாங்க சமயமாக இருக்கிறது போல பெரியவர்களே தொழுகை செய்யும் பொழுது யாரும் சமயமாக தெரியுமா கர்ப்புர மீதுமா தொழைய நோக்கம் அதுவாக இருக்கின்றது நம்ம எங்கே எதற்காக பார்க்க வேண்டும் என்பதற்காக உணர வேண்டும் என்பதற்காக தொழுகை செய்ய போகின்றோமாம் அந்த தொழுகையை தான் இறையே செய்தித்தருகின்ற அப்படிப்பட்ட ஒரு தொழுகை செய்வதற்கு நமக்கு கிரும கிடைத்திருக்கிறதற்காக मेरी उसे அப்படி அல்லாதும் இதில் குறைந்ததாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றபடி கொள்கை நேரம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் குடும்ப ஜமத்தில் நம்ம இருந்து பிரசுரமாக உணர்வுகின்றபடியினால் இந்த உலகத்திலே புதியவர்கள் நாம் என்பது அறிந்த ஆண்டவர்கள் என்று சொல்லி அவரது அம்மிடத்தில் சொன்னார் அடைத்தொையிலை சிற ஒரு பெரிய தெரியுமா பிள்ளைகளாக நமக்கு ஆண்டு சொல்லுவது கருத்தரை சக்த சைமாக பெற்றிருக்கிறது வேறே பெரிய ஜாதி எதுவில் அநேகர் பிரிச்சல் எழுகின்றோம் நம்மை தாழ்ந்து போக வைத்து விட்டாரே நம்மை தனித்திரமாக சென்று விட்டாரே சமுதாயத்தார் நம்மை புறக்கணிக்கும்படி வைத்து விட்டாரே என்று சொல்லி சொல்லி அம்பாயப்படுகின்றோம் அப்படி என்ன அங்கிருந்து நம்மை உலகத்திலே பெரிய ஜாதியாக அன்றை பார்த்து இருக்கிறார் ஒரு அமைச்சருக்கு நண்பராக இருக்கிறவனை அமைச்சர் சொந்தக்காரனாக ஆகிவிட்டவர்களை புதியவர்கள் புரியம் என்று சொல்லி சொல்லிக் கொள்வார்கள் பெரிய பணக்காரர் தோல்வித்துக் கொண்டால் புரியம் என்று சொல்லுவார்கள் இறங்கினோடு தொடர்பைத்திருக்கின்ற மக்களை அப்படி எண்ணுகிறதில்லை என்று கிறிஸ்தவர்களை காரணம் அவருடைய வேண்டியவர்களை உணரவில்லை என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் எழுதப்பட்டதெல்லாம் இதற்கு தெரியுமா மனிதனை தேவனோடு கூட சேர்க்க வேண்டும் மனிதனை உண்டு கொண்டு முன்பே இந்த தீர்மானம் தீர்மானத்தில் உள்ளது அந்த தகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போ சொல்லி சொல்லுகிறார்கள் உண்டாக இணைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்த தீர்மானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லுவர் சுத்தவான்கள் சொல்கிறார்கள் பிரியமான தேவகானமே பொழுகை நேரம் என்று சொல்லுவது இறைவன் சமீபத்து வருகின்ற ஒரு நேரம் அந்த நேரத்தை யார் யார் செம்மையாக பயன்படுத்திக் கொள்கின்றீர்களோ உங்களை சமுதாய உயர்ந்தவர்கள் என்று எண்ணம் என்பது அறிவித்துக் கொள்கின்றேன் உங்களை பார்க்கிறவர்கள் என்னென்னு தெரியுமா இவர்கள் உயர்ந்தவர்கள் உயர்ந்த உழம்புடைத்தவர்கள் உயர்ந்த குரம்படைத்தவர்கள் உயர்ந்தவராகி இறங்குவதோடு உரமாடுகள் என்று சொல்லி எண்ண உங்களுக்கு அறிவித்துக் என்னுடைய வாங்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார் அதனால் பிரியமான தேவன் ஜனமே கருத்து நாமத்தை தொழுது எமனும் ரட்சிக்கப்படுவான் அவன் கருத்துரையோடு கூட உறவாடுவான் என்று எதன் சொல்கின்ற கொள்கையினுடைய நோக்கமானது மனிதனை பாவத்திலும் விடுதலையாக்க வேண்டும் பாவவழிப்பாகி ரஷிப்பை அவன் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவன் தேவனுடன் உறவாடும் என்றுதற்காகவே கொள்கையை உருவாக்கினார் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மதத்திலும் அவருடைய சாமிகளுக்கு தொழுதை செய்கிறார்கள் அடைந்திருக்கின்றபடியினால் திருச்சமையின் தலைமையூசலுக்களை காண்பித்து இதைந்த மக்கள் தாமத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் இவரை உணர வேண்டும் பிரசுகத்தினால் கழிவுற வேண்டும் என்று நிறுத்தி சபையை உருவாக்கி இருக்கின்றபடியினால் நாமின் இந்த அனுபவத்தை அடைந்து வருகிறோம் என்று அறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் தொண்ணூத்தி நாலு அறுபத்தி நாலாவது வருஷத்தில் நெருங்கி வந்தேன் நெருங்கி வந்த பிறகு நான் விளக்கமாக போய்கொண்டிருந்த குடும்ப சபை அந்த சபை பேருக்கு சபைக்கு சென்று கொண்டிருந்தேன் எனக்கு ஆண்டுகளை அதிகமாக அறிய வேண்டும் என்று ஆசையப்பது பல ஆண்டு விழுந்தேன் வேதத்தை மறந்து பல ஆண்டுகள் கழித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது ஆண்டுகளோடு வேண்டும் என்ற விருப்பம் ஒன்றாகிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அங்கிருந்து நான் வேதத்தை படித்து நிதமாக அந்த சென்று பல மாலிபர்களோடு கூட சேர்ந்து வீட்டு ஜபம் நடத்துவதும் வீடுவனாக சென்று இயேசுநாதரி அறிவிப்பதும் இப்படியாக நடந்து கொண்டிருந்த பொழுது எனக்குறை இருக்கிறார் குடிக்க சாராயம் காட்சிகள தாண்டாக்கள் ஆறு முக்கிய பதவிகளில் இருந்தார்கள் பொருளாளர்களாக அவரது செயலாளர்களாக இருந்ததை கேட்டால் இவர்களெல்லாம் ஏன் இந்த கமிட்டியில் வைத்திருக்கிறீர்கள் சபையை புனியமானது இந்த புனியமான சபை நடத்துவதற்கு சமுதாயத்திலே மோசமானவர்கள் தான் கலைத்தார்களா என்று சொல்லி ஒரு பேசிக் கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் தம்பி உங்களை வைத்து யாரும் எடைபோடக்கூடாது அவர்கள் வைத்திருப்பதற்கு பல காரணங்கள் ஒன்று ஒன்று நமக்கு இப்போது ஆயிரம் ரூபாய் தேவை என்றால் எல்லாரிடத்திலும் பல மாதங்கள் வருடங்களான பிறகுதான் அதை சேர்க்க முடியும் இந்த பணம் இருக்கிறபடி நாளே பணத்தை போட்டு ஒரு காரியத்தை செய்வார்கள் பின்னர் நாம் கலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவர்களை கைசியராக வைத்திருப்போம் ஒரு நாள் சொன்னார் இன்னொரு நாள் இன்னும் வருஷத்தோடு நான் கேட்டபோது தம்பி நாம் வேறொரு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே மொழி பிரச்சனை வருமா இருந்தால் தமிழர்களுக்கு பெரிய ஆபத்துகள் வரும் இந்த தாதாக்கள் நமக்கு நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடையும் தம்பி அதற்காக அவர்கள் ஒன்று ரெண்டு பேரை கம்பெனி வைத்திருக்கிறோம் சொன்னார் நான் சொன்னுநாதன் பாதுகாப்பு தர மாட்டாரா நம் இயேசுநாடு பிள்ளைகளில் வாழ்ந்து சொன்ன தம்பி அம்பி விசுவாசன் யாருக்கும் சொன்னார் எனக்கு அங்கிருந்த ஒரு உணர்வு என்பது அந்த வந்து இந்த கூட்டத்திற்கு என்ன விலக்கிவிட வேண்டும் இசுமான் சொல்லுகின்றபடி உண்மையாக தூது மக்கள் இந்த உலகத்தில் இருக்க முடிவில் அவர்களோடு சேர்த்து கொள்ள ஆண்டுகள் நான் திரித்துக் இருந்து அறுபத்தி வரைக்கும் நான் அந்த ஊழியத்தினை பங்கு வைத்துக் வருஷம் ஒரு நாள் என கூறி வெளிப்படுத்த நான் ஒரு கரணங்களை கொண்டு போனது போகாது என்பதற்காக அந்த ரெட் லைட் மூன்று கொண்டு வந்து பின்னர் விமான தளத்துக்கு மேல் என்ன கொண்டு போகிறார்களே விமானங்களேன் அங்கு ரெண்டு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அருகாமையை கொண்டு விட்டு போய் என்று ஒரு சத்தம் கேட்டது நான் விழித்துக் கொண்டேன் அன்றுவிட இவர்கள் காண முடியும் வருவதற்கு அந்த தரிசனத்தை கொடுத்தீர் அல்லவா அது போல அவர்களும் தரிசனம் நடத்தின கோடி வரலாம்கள் அதற்கு அப்புறம் ஒரு நாள் இருந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆறாம் முடித்து விட்டு வந்து சட்டையை காட்டி போட்டு கொண்டு பெருகி இருக்கிறார் என்று ஆசைப்படுகின்ற அங்கிருக்கிற கொள்ளைகளையும் கொலைகளையும் மோசமான சூழலில் என்று மருத்துவமடைந்து நாம் இந்த எடுத்து கொண்டு வெளியார வேண்டும் உண்மையாக தேவனுக்கு ஆரோக்கணம் செய்ய வேண்டுமே அவர்களை தேடி வருகிறார் ஆரம்பமாக இருந்தது அந்த வீடு இருக்கின்ற இடம் என்பதை அருமையான தேவஜான இப்படிப்பட்டவர்களான இருக்க வேண்டும் என்று பிதாமணும் விரும்புகிறார் ஹாலேலியா மனிதன் நினைக்கலாம் எப்படியும் தொழுதை சொல்லலாம் கடவுள் மண்ணில் சூழ்வாரும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் கடவுள் மண்ணிக்கறதற்காக ஒரு தொழுதை வைத்திருக்கிறார் அந்த தொழுதல் சனத்துக்கு போகிற மக்களுக்கு தான் ரட்சி பின் கத்தோரி நாமத்தை தொகுது ரட்சிக்கப்படுவார் அவர்கள் தேர்தல் உறவாடுவார்கள் தேர்தல் காணுவார்கள் கர்த்தனை தான் தொழுது கொடுத்து எல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல கர்த்தனை தனி சமீபமாக பெற்றிருக்கிறியது செய்யும்போதுதான் பக்தர்கள் தேத தரிசனங்களை கண்டிருக்கிறார்கள் வா எார் ஜம் பண்ணும்படி மேல்வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் அடைந்து ஞானதிருஷ்டி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற மத்தியான பசியாக இருந்தது ஆவியானவர் சொன்னார் ஜபம் என்று சொன்னார் ஜபம் மனுமடியாக மேல் வீட்டு அறைக்கு அவர் சொன்ன போல் சேரி மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அவருக்கு அவர்கள் ஆயத்த மண்ணுகையில் ஞான திருஷ்டி அடைந்தான் காணுகிறான் என்று எதிரவர் செல்லாமல்ளுக்கு திட்டத்தை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் உறவான குடிவராக இருக்க வேண்டும் குடிவராக இருக்க வேண்டும் தீவிக வளர்ச்சிகளை அறிந்து கொள்வது திட்டத்தை செய்ய முடியும் என்று கற்றிருந்த போதிலும் மிக தெளிவாக திருஷாந்தமாக அவர்களுக்கு போதித்திருந்த போதிலும் சில காரியங்களிலே சுய விருப்ப மடிவளாகவே இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதை மாற்றியமைப்பதற்கு அவர்கள் ஜப மேலைக்கு கடமை செல்லும்படி ஆண்டு நடத்துகின்றார் அவர் கொடுத்து ஆகாயத்திலிருந்து கூடு வந்து இறங்கி வருகின்றது அடித்து புசி என்று சொல்லும் பொழுது பண்டவிரியை தீட்டு அறிவுறுப்பமானது என்று நான் புசித்ததில்லை என்று சொல்லுகிறார் நான் பரிசுத்தமாக்கினதை தீட்டாக இன்னாது என்று சொல்லி சொல்லுகின்றார் மூன்று தடவை தரிசனம் மாறி மாறி என்பது பொருள் தெரியவில்லை அப்போது இருக்கிறார் என்று சொல்லி கலவை பட்டுகிற சத்தம் கேட்டது ஆண்டியிடத்தில் பேசுகிறார் நீ அவர்களிட போய் என்று சொன்ன பிறகு கடந்து போகின்றார் அதற்கு அவர் உதவியாக இருந்த எனக்கு வெற்றிக்கு புனாமல் இருந்து கொண்டு எவ்வளவு ஜெயம் பண்ணினாலும் பாவம் தான் கண்டுபிடிக்கொண்டே இருக்கும் அல்லது ஜபித்துக் கொண்டு ஆண்டவரத்தில் சொல்லிவிட்டோம் என்று காரியங்களை செய்தார்களே தவிர தேவம் சொன்னபடி செய்வதற்கு முடியாது அறிவித்துக் கொள்கின்றோம் அகினாலே தேவன் கொள்கையை இதாக முக்கியப்படுத்தியிருக்கிறார் என்று பெருசுத்த ஆவியான வெறுத்திருந்திருந்தார் அப்போது சில பத்தாம் ஆண்டு அவன் தேவ பக்துடும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக் கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறை ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவன் எதுவும் தர்ணத்தில் வரவும் குர்நலியிலே என்று அழைக்கவும் பிரதட்ச தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புடுவதாக வந்துட்டியிருக்கிறது இப்பொழுது நீ யோப்பா பட்டத்துக்கு மனுசரை அனுப்பி பேரில் என்று மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதடுகிறோராகிய சீமோன் என்னும் ஒருவினத்தில் தங்கியிருக்கிறான் அவன வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் மக்கள் பெரிய அதிகாரி வீட்டாரர்கள் கூட தான தர்மம் பண்ணி தேவையப்படவில்லை அந்த தூள் அவரை வழிநடத்துகின்றது தான தர்மங்கள் விரைப்பூட்டப்பட்டது அதனால் ஆலருப்பி பேர்த்துக் கொண்டுதான் அவருடைய விலாசம் இப்படி என்று சொல்லி விலாசத்தை மிக அழகாக அன்று செலுத்தி வருகின்றார் பிரியமான நியமசனமே நம்முடைய தொல்வி நேரங்கள் எல்லாம் நம்முடைய ஆன்மார் ரஷிக்கப்படுவதற்காக மக்கள் நியம பிரசுரத்தை காண வேண்டும் தேவனவோடு உரமாட வேண்டும் அடைந்து நியமனிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளோடு சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று போதிக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றது கடவுள் பேசுவது ஒரு நேரம் இது கடைய கடவுள் பேசுவதை அற்பமாக நினைத்து சாத்தான் பேசுவதை பெரிதாக நினைக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது இருபத்தி எட்டாம் பதினாறு பதினொன்று பதினோசங்களில் நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் திருக்கத்தரிசை விதமாக சொல்லுவேன் அவர் பேசுவார் இழைப்பாரப்பண்ணத்துக்கு இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய கேட்க மாட்டோம் என்கிற கூட்டம் நிறைவேறு தெரியுமா கடவுன்பே இருக்கிறார் அதிமுக இழைப்பாடு கிடைத்துக் கொண்டிருந்த மகிழ்ச்சி கிடைக்கின்றது ஆறுதல் கிடைக்கின்றது சந்தோஷம் உண்டாகின்றது அது பேருடைய ராஜ்யத்துக்குள்ள மையை கொண்டு போகிறது என்று சொல்ல அறிந்திருக்கிற ஆண்டு அதிகமாக செலுத்தமாக புரிய ஜனமே ஒன்னு நமக்கு இல்லாது போனாலும் யார் நம்ம உடனே பேசுவது போனாலும் யார் நம்மை ஊரை விட்டு சமுதாயத்தை விட்டு சொந்தத்தை விட்டு தள்ளி வைத்திருக்கிற நிலைகள் உண்டாயிருந்தாலும் கடவுள் ஓட இருக்கிறார் உணர்வு நமக்கு போதுமானது அந்நிய பாசினாலும் அவர் பேசுவார் தெரியுமா மனு கெல்லாம் என்ன காரணம் தெரியுமாமான வாழ்க்கை இருக்கின்றது ஆனாலும் மனதில் அமைதியில் என்று சொல்லி அனைவரும் அன்பழ்த்து கொண்டிருக்கிறார்கள் மனுஷனுடைய ஆத்மா வந்து எதையோ ஒன்று அடைய என்று விரும்பிக் கொண்டே இருக்கின்றது ஒரு பெரிய ஆசையிலே ஒவ்வொரு ஆத்மாவும் தவித்துக் கொண்டிருக்கின்றது ஒருத்துவிடு ஆசையை நோரையேற்ற முடியவில்லை தெரியுமா இறைவனை விட்டு பிரிந்திருக்கிற ஆத்மாவுக்கு மறுபடியும் இறைவனோடு வாழ வேண்டும் என்ற ஆசைதான் பெரிய ஆசை விட்டு ஆவியான நிலையில் மறுபடியும் அந்த ஆத்மா தேடி அழைந்து கொண்டேன் என்ன ஆசை தெரியுமா இறைவனுடைய ஆமையான நமக்குள் இறைவன் போய்விட்டாரே என்கின்ற ஆத்மாவுக்கு அந்த ஆசை இருக்கின்றது அடைந்து கொள்ளும் பொழுது இதுவே இழைப்பார்வல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார் என்று சொல்லி இருப்பது போல இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலும் பெரும் தொகுதி மக்கள் வேண்டாம் என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள் உரையாடுகிற படிப்படியாக ஏழை மக்களிடையே உலகிலும் இறைவர் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் எந்தெந்த பாசரெல்லாம் பேசுகிறார் என்று நமக்கு தெரியாது எந்தெந்த பாசைக்காரன் வரும்போது மாத்திரது தெரியும் பம்பாயிலே ஒரு பேசந்த பாசியில பேச ஆரம்பித்தார் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய மகளே கவலைப்படாதே உனக்காக நான் கருவாழ்மை ஜீவனை கொடுத்திருக்கிறேன் சொந்த பந்தங்கள் என்னை மறுக்கிறது என்று சொல்லி பாஷை அதனால திருக்க தரிசனம் தெரியும் முடிந்த உடனே அந்த பாட்டி அம்மாவை கையப்பிடிச்சுட்டு மராட்டியில பாட்டி பாட்டி சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப வீட்டுக்கு வருவீங்களா பாட்டிக்குள்ள கடவுள் இருந்து பேசினார் அகினால் இவருக்கு ஆர்வல சொல்லும்படி பேசினார் என்று சொன்ன பிறகுதான் பரிசுத்தாமி உண்டு என்பதை அவர் தெரிந்து கொண்டாள் பின்னர்களை பெற்றுக் கொண்டாள் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இன்று மக்களுக்கு அதை சொல்லி தராதபடினால் பெ கிடைக்கும் சரியாக சொல்லிக் கொடுக்காத பேசினால் அவன் பேசுகிறதை பேசாமல் தேவனோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி எழுதி என்ன தெரியுமா ஒரு நேரம் அப்படிப்பட்ட நாட்களும் இருப்பது ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாசிக்கும் பொழுது மனிதனும் தேவனும் இணைந்து கலிசூடுகிற ஒரு நேரம் என்று கொண்டு வந்து கொண்டு வந்து மகளிர் என்று சொல்லி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நேரம் மனுஷன உறவாடுபடியான தொகுதிகளில் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தெரியுமா தேவனோடு உருவாக்க வாழ்க்கையாக இருக்கின்றது அதுதான் நான் அவர்களை கொண்டு வந்து என்னுடைய ஜப வீட்டில் அவர்களின் கழிம் தருகிறதில்லை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கழிவுறுவதையும் சிரித்து சந்தோஷப்படுவதையும் நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இது உறவாடுகின்ற நேரம் ஆகிய கருத்து நான் புரிந்து கொள்வெல்லாம் அவர் நமக்கு சமயமாக போல கருத்தரித்தனம் சமீபமாக பெற்றிருக்கிறேன் வேற பொரியது தேவன் தம்முடைய சபைக்கு மக்களை கொண்டு வந்து கவலைகளை மாற்றுகின்றார் ஆர்வம் அளிக்கின்றார் தேவனுடைய பிரசனத்தினால் கலிகூர பண்ணுகிறார் தேவன் திருச்சபைக்கு மக்களை கொண்டு வருகிறார் என்று பதிமூன்றாம் இப்படி எழுதியிருக்கிறவாசிக்கலாம் உரவாடுகிறபடி நான் பெரும்போது <Sessly> <Sessly> <Sessly> மக்கள் அடைந்து கொண்டு தவிர தேர்தல் அடைந்து வருகின்ற மக்கள் மிக குறை தேவை அருமையானே நம்முடைய தொழிலை நேரமானது நம்மை பாபத்தில் விடுதலை பெற வைக்கின்றது நம்முடைய ஆறுதலையும் பேரவழியும் தடுக்க வேண்டும் அறிந்திருக்கின்ற பதினால் இந்த தொழிலைக்காக ஆண்டுகள் அதிகமாக நன்றி செலுத்துவோம் மூன்றாவது கடைகளை பார்க்கிற ஒரு நேரம் என்று நாம் தொகுதி நேரத்தை அதிகமாக கடவுளை பார்க்குவதில் அவருடைய சமூகத்தை விட்டு விலக கூடாது என்று எண்ணுகின்றவர்களோ அப்படிப்பட்ட மக்கள் எவாரும் தேவை பிரசனத்தை கண்டு கழு கூறுகின்றார்கள் தேவையான ஆலயத்தில் வரும்போதே அந்த உணர்வுடைய மக்களாக இன்றைக்கு நான் ஆண்டவுடைய சமூகத்திலே ஆண்டவரை பார்க்க வேண்டும் அப்படி மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று யார் யார் விரும்பி வருகின்றார்களோ அவள் யாரும் தேவைய பிரசனத்தை காணுவார்கள் என்று வாழ்க்கையை நான் பார்க்கின்ற அறுபத்தி மூன்றாவது செங்கிலம் இரண்டாவது ஒருவாசிக்கலாம் இப்படியே பரிசுத்த சலத்தில் உமை பார்க்க ஆசியாயिरنده இப்படியே பரிசுத்த சலத்தில் உமை பார்க்க ஆசியாயिरنده அது வல்லமையையும் அது மகிமையையும் கண்டே அது வல்லமையையும் அது மகிமையையும் கண்டே ஒரு சரீரத்தை தாவிக்கொண்டு வந்தார் ஆயிரத்தில் 10 ரூபாய் தாண்டவர் இருந்தார் தேவோனுக்குதுள் சீர வேண்டியதுனே தேவோனுக்குதுள் சீர வேண்டிய ஒரு நேர் அங்க நேர் பரிசுத்தமாகும்பார்னும் நேரும் ஜெலுவிந்தே தேவனை பார்க்க வேண்டும் என்றும் கடந்து செல்கிறார்கள் நிச்சயமாக பார்க்கலாம் ரொம்ப தூரத்தில் நம்ம கூடவே இருக்கிறார் ஆண்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய கண்ணிலே பார்வை குறைந்திருக்கின்ற விராமுடைய பொருள் குறைந்து விட்டது அந்த பார்வை செம்மையால் ஆகிவிடுமானால் நிச்சயமாக இருந்தால் பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் இங்கிலீஷிற்காக அனுப்பப்பட்டு தலைமையின் மூலமாக அனுப்பப்பட்டு நான் தமிழகத்தில் அங்கு பன்றாவில் இரண்டு சகோதரர் இருந்தார்கள் கல் கூட்டத்தைச் சேர்ந்தவர் திங்கச்சந்தை பக்கத்தில் கல்லு கூட்டம் என்று ஒரு இருக்கிறது அங்குள்ள ரெண்டு மாலிமர்கள் அங்கே சபையில் இருந்தார்கள் ஒருவர் சொல்லி எழுப்பினாலும் இவருடைய வீட்டுக்கெல்லாம் போக வேண்டும் அங்கெல்லாம் சபையை பெற்று செல்ல வேண்டும் அந்த விளாசத்தை வைத்துக் கொண்டு வந்து நான் தனியாக போய் அந்த வீட்டாருக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்து விட்டு அந்த சகோதரர் அம்மா இருந்தார்கள் ரெண்டு சகோதரிகள் திரும்ப அண்ணன்மா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சபைக்கு ஒரே சபைக்கு போனாச்சும் ஒற்றுமையில அவங்களுக்கு ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கிறவர்கள் ஆலோசனை எல்லாம் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து நின்று கொண்டிருக்கிறேன் பெரியவர் சில பஸ் ஸ்டாப்ல நின்றார் அவர் என்ன பைக்கம் கொஞ்சம் உள்ள சிரிப்பு அவர் சொன்னு பொம்பால வேலை பார்த்து சம்பளம் வாங்கி கொண்டு வந்து இப்ப இந்த வேலை விட்டுவிட்டு அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து ஊழியம் செய்வீங்க அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாட்டீங்க போல உயிரோடுதானு கேட்டேன் மக்கள் காட்டு கொடுத்த தாராளமா காட்டுக் கொடுக்க முடியுமே எப்படி காட்டுக் கொடுத்தார் போ கடவுளை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாது பார்க்க முடியவில்லை என்பதை மாற்றம் அறிந்து கொள்ள முடியவில்லை வேண்டும் என்று சொல்லு அகிலால் அரசராகி தாமதம் சொல்லுகிறார் இப்படியே பார்க்க ஆசையாக இருந்தபடி நல்லமையும் அந்த தேவனுக்கு தான ஆராதனை செய்ய கடந்து வந்திருக்கும் பாதிபின் சந்தநிலை பிறந்த ராமத்தினாலே அவரோடு கூட சேர்ந்த புதாவாகிதான் என்று ஆராதனை செய்யும்படி வந்திருக்கின்றோம் அந்த பிதானிய பிரசனத்தை ஒவ்வொருவரும் சொல்லியாக பயன்படுத்தி இறைஞ்சுடைய அதனால் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை விரைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் தூய்மையாகும் பொழுது ஆன்மீகம் கண்டு இது புறம்பான மனுஷன் இது அழிந்து போடும் இது மண்ணினால் உண்டாக்கப்பட்டது உள்ளிருக்கிற ஆத்மா இரவினால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவை அழியாதது விடுதலையாகும் பொழுது மறைந்தால் ஞானக்கண் திறக்கும்படி சொல்வார்கள் சகல பிரகாரமான பார்வை இருக்கிறதே கண்ணு இருக்கிறதே இது மறையும் பொழுது மறையின குருடனாகின்றதில்லை இந்த எண்ணங்கள் இந்த பார்வைகள் எல்லாம் அழிந்து உள்ள அழுக்கெல்லாம் மாற்ற பொழுதுரை பார்க்க முடியும் என்று சொல்லால் அடைவதற்காக அதைத்தான் பாகுபடி ஆகி ரெண்டு சொல்லுகின்றது கர்த்தோடி கிராமத்தில் தொழில் உணர்வு எவ்வளவு அந்த தொழிலை சரியாக இருக்குமானால் அந்த தொழுகை ரட்சிப்பு கேட்ட தொழுகையாக நிச்சயமாக வருகிற மக்கள் யார் ரஷிக்கப்பட என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இங்கே அரசை வருஷத்தகம் எழுதும் பொழுது ரெண்டு மொழி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்து இப்படி சொல்லுகின்றார் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவதையும் ஆசைக்கலாம் அதிகாரம்மேல் மகிமையடைந்து மறுரூபடுகிறோம் என்று சொல்லுவர் சொந்த பகுதியில நிலுகின்றார் திறந்த முகமாய் ஆன்மீகத்தை மறைத்திருந்த தாவங்களெல்லாம் மாற்றப்பட்டு ஆன்மீக கண்டு திறந்திருக்கின்ற திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிழ்ச்சியை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆணையாந்திருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிழ்ச்சியடைந்து மருணமப்படுகிறோம் தேர்தல் வரும் பொழுது பூர்வகமான ஒரு மருணகத்தை அடைந்து தமிழகத்தில் செல்லப்போகின்றதாம் தெரியுமா என்பதற்காகடம்பரங்களையும் படித்துக் கொண்டு வருவதற்காக கற்றுக் கொள் வாழ்க்களை மாற்றமடைந்து மாற்றமடைந்து மாற்றமடைந்து புனிதமாகி போல மனுஷனை மாற்றுகின்ற ஒரு இடம் என்று சொல்லுவேன் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று உண்மையோடு இந்த ஊழத்தினுடைய இயக்கம் எல்லாம் எத்தனை ஆண்டுகளில் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம் சரியான மாற்றம் இல்லை என்று உணவுகின்ற மக்கள் உணர்வடைந்து அதிக நேரம் ஜபம் செய்து தேவனை பார்க்க வேண்டும் உறவாட வேண்டும் இந்த உலக இன்பங்கள் மறந்து மறந்து ஜீவிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை பெற்று நாம நிறுவத்தை சரியாக அடைய வேண்டும் என்று என்ன நடக்கும் தெரியும் ஆன்மீகத்தால் பூர்ணமான மருணமடைந்திருக்கிறவர்கள் ஒரு நாள் இந்த சரிந்து விடுதலையாகி சரியமும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது கொஞ்ச நேரம் பாடிவிட்டு போவதற்காக இல்ல தலைமை போல கும்மி அடித்து அட்டமாடித்து விட்டு போவதற்காக வாழ்க்கையை மருந்துப்படுத்துவதற்காக இடைவெளி போல மாற்றமடைய செய்ய வேண்டும் என்பதற்காக தோழக ஸ்தலம் வந்திருக்கிறபடியால் தமிழக நேரத்தை ஒரே மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேரசமத்தில் ஆசைப்படுகின்றார் பார்க்க வேண்டும் உறவினர்கள் பிரசுரமாக இருக்கிற அறிகின்றோம் காட்சியிலே காணுகிற போது தொடர்ந்து நாம் அப்படியாக கண்டு கண்டு கழிவு அந்த சாயலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆகிய நபர் தேவனுடைய சாயலை பார்க்கின்ற மக்கள் மிகுந்த நீண்ட என்று சொல்லுகிறது தேர்பக்தனுடைய வாழ்க்கையில் இதுவே நான் இருந்ததாம் விவசாயத்தில் எரிந்து அழிந்து போய்விட்டது பாடு நாடுகள் எல்லாம் களவாய் கொண்டு வைக்கப்பட்டு விட்டது ஒரே நாளிலே அருமையான பத்து குழந்தைகள் செத்து போய்விட்டது பின்னருடைய சமீதம் எல்லாம் போல மாற்றி கொடுத்த அழக ஆரம்பித்து விட்டார் நண்பர்கள் பகைத்தார்கள் உறவினர்கள் விருத்தார்கள் ஊர்ஜனங்கள் எல்லாம் அறிவறுத்தார்கள் காதல் கட்டிய மனைவி சாக கூடாத மனுஷனில் மீட்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையிலே எல்லா நம்ம விட்டு போய்விட்டாலும் அத்திமரம் துணிவிடாது போனாலும் ஆட்டு மன்றையிலே முதலேற்று போனாலும் துணுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன் உணர்வை உண்டாக்குற ஒரு நேரம் உலகத்தை நடந்து சில மணி நேரம் ஆண்டு உருவாடுகிற ஒரு நேரத்தில் சிலருக்கு நேராய் நேர்ந்த கஷ்டம் அந்த உலகத்துக்குள்ள வாழ்நாள் இருபத்தி மணி நேரத்தில் உலகத்துகளை கழிக்கலாம் விருமாட்டு வேண்டும் என்று சொல்லோன்றார் மாற்றி உணர்வு பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகளாக மாற வேண்டும் என்பதை உங்களிடத்தில் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வருஷங்களே ஒரு உருவாசிக்கலாம் என் மீட்பர் இருக்கிறார் என்றும் ார் அறிந்திருக்கிறேன் தோல் முதலாளர்கள் அழகி போன பின்பு தோல் முதலாளர்கள் அழகி போன பின்பு மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்த்து மற்றவர்கள் அநேகர் குறி கேட்க போவார்கள் என்னை பற்றி கிடையாது ஆட்சி கிடைச்சு சொல்லி பாருங்களேன் என்று தெரிச்சு அவர்கள் அதிகமாக விரும்பவில்லை கேட்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல விருது பெற்றது என்பதால் நாம் அந்த உறவுரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம்ம பெறுக வேண்டும் இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களை பூமி நிற்பார் அவரை நான் பார்ப்பேன் இந்த மாமிசத்தின் தோல்முதலால் என்னுடைய கண்களியை அவரை காணும் இருக்கிறது பிள்ளைச்சத்து போட்டே என்கிற இந்த இல்லை ஆடு மாடுகள் எல்லாம் ஆண்டியா ஊட்டம் என்கிற கவலை இல்லை சரிதும் சேர்ந்து அழிந்து போயிட்டது மணிக்கு ஆரம்பித்து விட்டது மனிதனும் விட்டால் என்கிற கவலை இல்ல சமுதாய பகிர்ந்து விட்டு நண்பர்கள் எல்லாரும் நிறுத்து விட்டார்கள் என்கிற கவலை ஆண்டவரை பார்க்க வேண்டும் இந்த தொழில் நேரம் எதற்காக பங்கிருக்கிறார் இப்படியே சிறப்பை பார்க்க ஆசியா இருந்து மகிங்க கண்டேன் இப்படி எத்தனை நாக்க மாட்சியாக இருந்தார் என்று நமக்கு தெரியாது ஒரு நாள் ஆன்றவர்கள் சொல்லுவோம் கேள்விப்பட்டேன் என்னுடைய கண்களுமை காணுகிறோம் சொல்லு அவ நிச்சயமாக தேவனை நீங்கள் பார்க்க முடியும் அப்போது கண்டடைவில்லை என்று சொல்லி அறையினால் எவ்வளவு பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை ஒரு தோல்வி அதற்காக இங்கே தோழை கற்பித்து இங்கு வந்திருக்கிற மக்கள் யார் ரசிக்கப்பட்டிருக்கின்றது வாழ்க்கையிலே மாற்றமடைந்திருக்கிறவையில் அநேகர் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் வெளியில் உள்ள மக்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் அமைப்போகிற மக்கள் யாரும் புனிதராக மாறுகிறார்கள் புதிய மனுஷர்கள மாறிக்கைத்து வர முடியும் பேசுகிறோம் நீங்களும் வந்து ஆண்டவரும் வந்து சமாதியை அழைத்துக் கொண்டு வந்தது போல அவர்களுடைய ஊரடங்கும் அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு வந்தது போலு அவள் பார்க்கின்றாள் இயேசுடன் பேசுகிறாள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவள் சொல்லிவிட்டார் என்பதை உணர்கின்றாள் கிராமத்து மக்கள் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்தால் என்று சில விதத்தில் சொல்லியிருக்கிறது ஆம் பெரிய மாணவர்களே நாம் எல்லாரும் நம்மை அடைய வேண்டும் என்று அந்த பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் மக்களும் இரவனை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற மதியினால் நமக்கு இந்த நல்ல கருதி கிடைத்ததற்காக ஆண்டவர்கள் சௌத்தரிப்பு ஆகும் புதிய சபைக்கெல்லாம் உருவாக இருக்கிறதோ நடந்து <laughs> எண்ணென்றும்னண்ட யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை எல்லோரும் கர்த்தரானவர் தமிழ் தொழில் குளிகிற யாவருக்கும் ஐஸ்வரிய சம்பளராக இருக்கிறார் கர்த்தரானவர் ஐஸ்வரிய சம்மனாக இருக்கிறார் கிரேக்கம் இல்லை தமிழ் தொழில் குளிரை யாவருக்கும் ஒரு ஐஸ்வரிய சம்பனாக இருக்கிறார் மகிழ்ச்சி வைக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை யாரும் இருக்கும் மகிழ்ச்சியாக பிரயோஜனம் இல்லை அது கொண்டு வீட்டில் வச்சிருந்தாங்க நிச்சயமாக அறிவு காத்து கொண்டிருக்கின்றது அது விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம் ரொம்ப பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம் அது நிச்சயமாக நெடுக்க ஆரம்பிக்கும் போது வீட்டெல்லாம் அழித்து போது அதுபோல உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் அறியப் போகின்றது அறியப் போகிறார்கள் கடவுள் ஐஸ்வரியம் என்று தெரியுமா மகிழ்ச்சிகரமாக இறைவனோடு உணர்வு அழியாத ஒரு ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தான் இந்த ஐஸ்வர்யம் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மாற்றும்படி நம்ம தோல்வியை அழைத்திருக்கிறபடி நான் அதை அடைந்து விழுவோம் என்று நம்பிக்கையோடு மக்கள் காணப்படுவோமாக அடைந்து விக்கின்ற அது நீதி சமமானம் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமாக இருக்கிறது சொல்லி இருக்கின்றபடி இந்த சந்தோஷங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிற வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டு ஒரு மோசை கொண்டு சின்ன வசனத்தை வாசிக்கிறார் கட்டி அதனை கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தியல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் கொட்டு கடவுன் செல்லது தருவார் தொழிலை செய்து கொண்டே இருந்தார் சில வார்த்தைகளை கேட்டார்கள் கடவுளுக்கு தொல்டவுளை கடவுளை அச்சுத்திவிட்டது நம்போடு யாருக்கும் அவர் ஐஸ்வர் சம்பந்தமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறபடியால் இந்த உலகத்தில் இருக்கிறவரையிலும் உலகத்தில் நாற்பது வருஷம் இருபது லட்சத்திற்கு அதிகமான மக்களை நாற்பது வருஷம் சாப்பிட முடியுமானால் உங்களை போசிப்பது மிக சாதாரணமாக இருக்காது உணவுக்கான உடைக்காக கவலைப்படக்கூடாது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறபடியினால் குறிப்படுக சம்பியாவது மிகுந்த தலைமையத்தோடு இந்த ரெண்டு பரிவாரங்களோடு வருகிறேன் என்று சொல்லி இப்பொழுது அண்ணனாய் அவைகளை அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஆடுபாடுகள் நதி காப்புறத்திலே கொண்டு அனுப்பிவிட்டு பின்னர் அவர் இங்கே வந்து முடிய முடிய காப்பிருந்து விதித்துக் கொண்டே கொண்டே இருக்கிறார் அப்பொழுது அதிகாலையில் கொண்டவர் சொல்கிறார் பொழுது முடிகிறது நான் போகட்டும் என்னை போக என்று சொல்ல அவர் நீரினை ஆசீர்வதித்தால் பெற்றுக் கொள்கிற ஒரு நேரம் பெற்றுக் கொண்டார் அவர் கடவுளால் சூழிவான் போனார் கடவுள் சூழிவான் வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அண்ணன் எதிர்க்கவர்கள் அவரது அறிந்தது இருக்கிற பாதுகாக்க வேண்டுமே இன்னொரு சத்தத்தை அவர் கேட்கிறார் நான் போராட்டம் அப்படியானால் பக்தனுடைய ஜபத்தை மறுத்தினால் என்று கடவுள் போகவே மாட்டார் கடவுள் போடவே என்று நாம் அறிந்திருக்கின்றோம் என்னுடைய ஆய்கறி வாழ்க்கையுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே நான் அறிந்திருக்கின்றேன் ஜப ஆரம்பிக்கின்றது கடத்தில் எழுந்திருந்த கேட்பதை அவன் கவலிக்கிறேன் ஆராதனை தேகத்தில் பெரியவர்கள் அதாவது கால் மறக்க முடியாதவர்கள் வேண்டுமானால் செயல் கொண்டு ஜபிக்கலாம் அப்படி அல்லாவது அப்படி ஜபிக்கவே கூடாது என்றால் கடவுள் கூட அதை நடந்து கொண்ட எடுத்துள்ளது மிகுமான நேரம் என்று சொல்வது பின்னர் மாற்றி பேரின் சிறு தேவைடு போராடி மேற்கொண்ட தேவனையோடு போராடி மேற்கொண்டு கடவுளையோட தண்டிக்கு வந்திருந்தாலும் அந்த ஜனத்திலேயே அதை ஜெயிக்கின்ற ஒரு நேரம் என்று சொல்லி சொல்லிவிட்டது எனவே அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் நேரமானது இறைவனுடைய பிரசனத்தை வளர்க்கிறது மாத்திரமல்ல நம்முடைய தகவனுடைய சீற்றங்களை தணிப்பதோடு கூட அதிலிருந்து நாம் ஜெயித்தவர்களாக தேவாசிர்வாதத்தை பெற்று வருகிற ஒரு நேரமாக இருக்கிறது ஒருசுத்தலங்காரத்தையோடு அதனால பெண்களுக்கெல்லாம் சில உள்மிகளெல்லாம் சில சமயம் கண்டுபிடி மாட்டார்கள் கிடையாது ஒரு ஒரு எனக்கு வா எனக்குலயம் கட்டு கடவுளுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தேன் நடத்தும் என்று நான் அதை பார்க்கச் சென்ற பொழுது பக்கத்திலே மனுஷ மலம் அங்கே ஒரு கூட்டமாக கொண்டு போய் ஒரு மாதிரி போட்டு குறைக்கிறான் நான் சொன்னேன் தம்பி இது அசுத்தம் ஆச்சின உள்ள போறது கேட்டதற்கு பையனாக எல்லா ஆலையும் அப்படித்தான் சொல்லி அவன் என்ன விளக்கும் என்று எனக்கு தெரியவில்லை சொன்னார் கடவுளுக்கு ஆராத மக்கள் எப்படி செய்ய வேண்டும் நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் ஒரு உருவா செய்யலாம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி கருத்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து கருத்துரை சொல்லியோ காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை பணிந்து கொள்வது அவர் மறுபுற மக்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு வர வேண்டும் என்பது పరిశుద్ధం இல்லாத ஒருவனோ தேவனை பரிசுத்தப்படுத்த முடியாது. போவரை பரிசுத்தப்படுத்தாக வேண்டியது நாம் எப்படி வர வேண்டுமா பரிசுத்த அலங்காரத்துக் കൂടി அதற்காக சனிகரத்தில் உவாசனால் நமக்கு தரப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் ആരാധனிகriendo ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக உவாசములో பலங்களை அறிக்கசித்து பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்த ആരാധനிலே பரிசுத்த அலங்காரத்தோருடன் கலந்து கொள்ளும்படிவதற்காக எனக்கு தரப்பட்டிருக்கிறது. விலாரமதே புண்பட்டு தெரிந்து உங்களுக்கு அறிவித்து கொண்டோம் நம்ம உயிருக்கு இரத்தால இருக்க போறில்லை உயிருக்கு நிர்கரம சர்சிகப்படவில்லை இயேசுนาม을 நினைத்து பெறுபதற்கு அவரோடு பர்லூத்துக்கு வந்து கொண்டு 보면은 அந்த காரணத்தை அறிந்திருக்கிற பெரிய நாள் அதுவே நம்முடைய ஆராதனை எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது ஹalleluya hallelujah 216 பாடலின் சங்கீதம் 111வது சரித வாசிக்கும் பொழுது இந்த ஆவிக்கு ராஜாக்குடிந்து நீ வாசிக்கலாம் சூத்திரமளிserialize கத்துருடி நாமத்தை தொழுது கொள்வேன் நான் உங்களுக்கு சூத்திரமளிserialize கத்துருடி நாமத்தை தொழுது கொள்வேன் ஒரு வரலாறுல சூத்திரம சொல்ல மாட்டாங்க சின்ன பந்து பேசார்னு சொல்லி சொல்றார் நான் ஆரம்பத்துல சி.சி. டாக்டர்ங்க முன்ன பல வருஷங்கள் பேட்றேன் இனி பைபிள் படித்த பிறகு 94 மா महीना தர வேண்டியது சொல்லி ஆண்டவர் கதி tensor பிறகு நான் வீரக்கு ஒரு ஆதி பிரிவினரடிலே தெரிய ஜக்கம் எது போனவராக இருந்த ஒரு போனவர் அவர் என்னை தனியாக அழைத்து வந்து தம்பி இருந்த தாகமாக இருக்கிறார் உனக்கு கடவுள் பரிசுத்தாமி தருவார் என்னை பற்றி ஒரு காரியம் எனக்கு சொல்லுகிறேன் பெற்றுக் கொண்டேன் கிடைக்கவில்லை ஆக நான் அந்த ஊழியத்தை விட்டு வந்து விட்டேன் என்றால் பரிசுத்தாவி பற்றிய தைரியமாக சொல்ல முடியவில்லை மக்களோடு நான் காணுகிறேன் எனக்கு அது கிடைக்கவில்லை ஆகையோ விட்டுவிட்டு நான் பம்பாயில் மேலே செய்து கொண்டு எப்படிதான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை பிறகு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன உணர்வு தெரியுமா இவரிடத்தில் பரிசுத்தாமி இல்லாத நமக்கு பெற்றார் என்று எழுதியிருக்கின்றது இவர் கையொழுச்சா நமக்கு வேற ஏதாவது ஆய்வு என்று சொல்லி அப்படி நான் உணர்ந்து கொண்டு இப்படி பரிசுத்தாய் படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஜெவம் பண்ணிக்கொண்டே இருந்தேன் பைபிள் எடுத்துக்கொண்டு பம்பாயில் ஒரு கடற்கரை வழியாக போய்கொண்டிருக்கிறேன் எனக்கு அறிமுகமான ஒரு ஏழை பெற செய்யார் அங்கிருந்து வருகிறார் தம்பி எங்க போறார்னு கேட்கிறார் நான் பரிசுத்தாய் பெறப் போகிறேன் எங்க போய் போறீங்க கேட்கிறார் தான் தெரியவில்லை யாவது போய் பெற்று அப்படியெல்லாம் பெற முடியாது இருக்கிற இடத்துல சோத்திர வழி செலுத்த வேண்டும் என்று கடவுள் உன்னை அபிஷேகிப்பார் என்று அவர் சொன்னார் அவனா சோத்திரம் சொல்றேன் இல்ல தம்பனி முழங்கால் போடுற கற்றித்தருகிறேன் சொல்லி முழங்கால் போட வைத்து அது காணி கருதாமலே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த சத்தவனுடைய திரும்பிய வந்து இவனுடைய வாயிலிருந்து பேசுவது அவர் சொல்றான்னு நானும் சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் வேகமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சில அவர் நுழைந்து என் உள்ள போயிட்டார் உடம்பெலா கொஞ்சம் கண்டரோல் பண்ண முடியவில்லை நான் அபிஷேகம் கிடைச்சிட்டு நினைத்து சில மணி நேரத்தில் பிறகு ஆண்டவர் சொன்னார் இப்படித்தான் தன்சுத்தாகி பெற்றுக் கொள்ள வேண்டும் செலுத்தி ஒரு நாமத்தை கொள்வேன் ஆகியும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள் ஆவியல் பலி செலுத்தி ஆராதனை செய்தார் என்ற தனியை கருத்து அங்கீகரித்தார் என்ன ஜம் சொன்னால் கொஞ்ச நேரம் பண்ணுவேன் அங்கே சிலர் சொன்னால் இவரோட பிந்தைகள் சொல்லுகிறான் அப்படி ஆனா என்னன்னு தெரியுமா சோத்திர பலி செலுத்துவது யாரும் தந்தை குளிச்சு வேதன் சொல்லி வரைஞ்சி சோத்திர பலி செலுத்தினான் கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் இப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிரியமான தேவச்சாதமே எங்கே சோத்திர பலி செலுத்தப்படுகிறதோ அந்த பரிசுத்தாவின் அக்கினி இறங்குகிறது ஹாலேலியா அதிகமாக கருத்தர முடியும் ஆராதனைகளை அங்கீகரித்து பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கருத்துடைய ஆன்மா இருக்கிறதுப்பட்டதாக இருக்க ரட்சிப்பின் அனுபவத்தையுடையதாக இருக்க வேண்டுமா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தும் அனுபவிற பாத்திரம் தான் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கா என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது பக்தர்கள் எப்படி இருந்தால் என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகையினால் அருமையான தேவபோனே ரட்சிப்பின் சந்தோஷமே போது கொண்டே இருக்கட்டும் பாபத்திருந்து சாபத்திருந்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நிச்சயத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கருத்தினுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக வேண்டும் என்று பி பாபானவர் விரும்புகின்றார் தம்முடைய குமாரன் உலகத்தில் அனுப்பினோக்கம் மக்களிடத்தில் நிறைவேறு இருக்க வேண்டும் என்று அந்தவர் விரும்புகின்றார் பயத்தோடு ஆராதனை செய்ய வேண்டுமா காரணம் இந்த உலக வாழ்க்கை சீக்கிரமாக நாம் நடிக்கப் போகின்ற இன்னொரு உலகம் நமக்கான ஆய்வுமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த உலகத்தில் எப்போதும் கடவுளுக்கு ஆராதனை செய்யப் போகின்றோம் நமது ராஜாக்களாகவும் இந்த உலகத்தில் ஆயுத அரசாட்சி முடிந்த பிறகு நம் ஆசாரியர்களாகவே எப்போது ஆராதனை செய்ய போகின்றமா அதுடன் இங்கேயே பயத்தோடும் பக்தியோடும் தேவலுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் பனிரெண்டாம் அதிகாலை இருபத்தி எட்டாம் ஒரு வாசிக்கலாம் பெறுவர்களாகி ராஜ்யத்தை பெறுகிறாக நமக்கு தேவன் கொடுக்கிற கருவி எதற்கு தெரியுமா பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக உருவி சார்வமாக ஆராதிப்பதற்காக அல்ல ஆதிப்பதற்காக ஆராதனை செய்யும்படி அருமையான ராஜ்யத்தை பெறப் போகின்றோம் அங்கே போகிற மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேலை சொல்லுகின்றோம் பயத்துவோடும் ஆராதனை செய்கிறவர்கள் அந்த அழியாத ராஜ்யத்துள்ளே போவார்கள் இப்படிப்பட்டாக இருக்கும் வியாபாரம் ஆரம்பம் அறிந்திருக்கின்றது வெளிப்படுத்தலாக நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்போத்திரம் வாசிக்கும் பொழுது அங்கு அப்படி ஒரு ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது பத்து வசனங்கள் இருபத்தி நான்கு மூப்பவர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டில் வணக்கமாய் விழுந்து இருபத்தி நான்கு மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கிற சிங்காசனத்திற்கு முன்பாக சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறாங்க பெற்றுக் கொள்வதற்கு இருக்கிறேன் சகலத்தையும் நினைகூர்ந்து சிங்காசனத்தில் நிறைய தரையில் இறக்கி வைத்து சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு நோக்கி தொழுதை செய்தார்கள் உணரும் பொழுது நமக்கு வர முடியாது ஆலயம் எல்லாம் ஒரு வீட்டுக்கு கொடுக்கின்ற மதிப்பு கூட என்ன வீட்டுக்குள்ள பாதராட்சி போட்டு போக மாட்டார்கள் சில அலுவலகத்துக்குள்ளே கம்ப்யூட்டர் அலுவலகத்துக்குள்ளே சப்பேர் போட்டுக் கொண்டு போகாது ஆலயமானது ஒரு பிளாட் ஆகிவிட்டது யாரும் போகலாம் இப்படி போகலாம் அருமையார்களே சிங்காசனத்தில் விற்று வீற்றிருந்தவர்கள் சிங்காசனத்தில் விற்று முன்பாக தாழ விழுந்து பணிந்து தொகுந்து கொண்டு எங்களுடைய பொருக்கினெல்லாம் தரையில அடக்கி மகத்துவங்களை சொல்லி புகர்ந்து வாழ்த்தினார்கள் என்று வைத்து பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாக அறாமல் செய்யும் கிருமையை பற்றி கொள்ளப்படமோ என்றால் அசிவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகின்றோம் இது அசைந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது அழிந்து போகும் நமக்கு நன்றாக தெரியும் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரவ அரசு ஆட்சிக்கு பிறகு நிரந்தரமாக அழியும் அதற்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அழிந்து மக்கள் வரத்தகுதியில் மூன்றில் இரண்டு புதனி மக்கள் கடந்து போயிடுவார்கள் மீதி இருக்கிற மக்கள் மாத்திரை உலகத்தில் இருப்பார்கள் அதற்கப்புறம் இந்த உலகம் மாற்றப்பட்டு இனி ஒரு உலகம் உருவாகப் போகிறது அது அசைவில்லாத ராஜ்யம் ஒருபோதும் மாறாத ராஜ்யம் அதனால் அருமையான அப்படிப்பட்ட ஒரு மேலான நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நான் யாரோடு ஆராதிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எங்காவது அவங்களாம் மோசம்னு தெரியுங்க சத்தியத்திலாம் மறைச்சுதான் சொல்றாங்க கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படித்தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆராதிப்பதற்கு சொல்லவில்லை அப்போ சில வருஷத்தை உத்தம குமார்னாகி திமுக நிர்பம் வழங்கும் பொழுது வாசிக்கல ரெண்டு இரண்டாம் அதிக ஆறு இருபத்தி அண்டியும் நீடிசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும் தேர்தலுக்கு தொழுத செய்கிற மக்களுக்கு என்ன கிடைக்குமா ஒரு நீதி உள்ள வாழ்க்கை விசுவாசமான வாழ்க்கை அன்பு சமாதான கிடைக்குமா எங்கே போனால் கிடைக்குமா சுத்தியத்தோடு கருத்தரை தூது எல்லாம் கிடைக்கும் அன்பில் கருத்தரை தோல்வோம் என்று சொல்லி பவுன் திமுக எழுதுகிறான் ஆனா தொழுதை செய்ததெல்லாம் குறைச்சிட்டாங்க அத்துமாத்சியும் வார்த்தைகள் சொல்லத்தானே அண்டபுரி சொன்னார் தொழுதை செய்துவிட்டு மீது நிறுத்தியதற்காக பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொள்கிறோம் அதற்கு ஆராதனை செய்ய சிறையில் மக்களும் செய்ய போகிறார்களா புறஜாதியுடைய குறைவி நிறைவான பிறகு மீட்படுவார்கள் அழிந்து போன பிறகு ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இருப்பார்கள் அவர்கள் கருத்துடைய நாம்பத்தை நாபத்தை தொழுது கொள்வார்கள் என்று வாசிக்கலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தை ஒரு உருவாசிக்கலாம் கோடை காலத்துக்கும் இருக்கும் அப்பொழுது கத்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார் அந்நாளில் ஒரே கத்தர் இருப்பார் அவருடைய நாமமும் ஒன்றா இருக்கும் சகரியா பதிமூணாம் அதிகாரம் எட்டு ஒன்பது என்னவென்றால் இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் மூன்றாம் பங்கோ அதில் மீதியா இருக்கும் மூன்றாம் பங்கோ அதில் மீதியாக மூன்றாம் பங்கை நான் அக்கறைக்கு விண்ணப்ப என் நான் சொல்ல சொல் என்று சொல்ல செலவில்லை பார்த்த மக்கள் அது உணர்வடையும் ஆவி ஊற்றப்படுமா அவர்கள் அருமையான தேவ ஜனமையே நமக்கு இந்த காலத்தில் இந்த பாக்கிங் கிடைத்திருக்கின்றது புழுதை செய்கிற மக்கள் ஆமியோடு உண்மையோடும் தோல்ந்து கொள்ள வேண்டும் சுத்த இந்தியத்தோடு கருத்து தூர்ந்துள்ள மக்களோடு உடனே சேர்ந்து நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும் நாட வேண்டும் என்று பரிசுத்தாக சொல்லுவதாக ஆயிரம் வருஷம் இயேசுனாக இருந்த உலகத்தில் ஆளுகள் செய்யும் இப்பொழுது இருக்கிற இரு சிலே கருத்திற்கு செய்யப்படுமா அந்த ஆராதனையில தொழுதல் செய்ய போகாத மக்களுக்கெல்லாம் தேசத்தில் மழை பெய்யாது பலத்த கஷ்டங்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆயிரம் அரசு ஆட்சியில் நடக்கிற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்றது வாசிக்கிற சவுரியா பதினாலு பதினாறு முதல் சில வசனத்தை வாசிப்போம் பின்பு எருசிலேமுக்கு விரோதமாய் வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கற்றாகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடார பண்டிகை வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் கத்தரவை கத்தர் வாதிக்கும்கல ஜ கடவுளுக்கு ஆரா பொதுமக்கள்ராது போனால் அவர்களுக்கு மழை இல்லாமல் போகும் தேசத்தில் வாதிகள் மக்கள் உலகமலத்தில் இருக்கிறபடி நான் ஆதனை செய்வதற்காக ஒரே பாஷை கருத்து உண்டாக்க போறார் என்று பல ஆயிரக்கணக்கான பாசிகள் உலகத்தில் இருக்கின்றது அந்த பாசிகளை ஒரே நாளிலே பாஷைகள் மாறுவது பாபு எல்ல கோபரம் கட்டுற நாட்களே எல்லாரும் பிரிந்து பிரிந்து கண்ட கண்டாக தேசம் உடைந்து தீவுகளான சிதறி பாஷைகள் எல்லாம் ஆக்கப்பட்டது அதனால் மனித நலம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சோர கூடாதபடி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வருஷம் அரசாட்சியில் எல்லாரும் கத்தலுக்கு ஆராதனை செய்ய வரும் ஒரே பாஷை இருக்க வேண்டும் சொல்லுகிறது அந்த பாபு கோபுரம் கட்டுவதிலும் ஒரே பாஷை தான் இருந்தது அப்புறம் எந்த பாஷை வரப்போவது என்று தெரியாது சிலர் சொல்லுகிறார்கள் எது பாஷை எடுக்கலாம் பாஷா தான் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தமிழ் தான் இருக்கும் என்ற எண்ணம் என்றால் கல் தோன்றி முன் தூண்ட காலத்தே முன் தோன்றிய குறித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த பாஷை தான் இருக்க முடியும் என்று தமிழர்களுடைய அபிப்பிராயம் எப்படி ஒரு பாஷை இருக்கு செப்புனியாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இந்த ரகசியத்தை நாம் வாசிக்கலாம் மாறப்படும் பாஷை சுத்தமான பாஷையாக மாறப்படுவேன் பெரிய மாணவிலே எல்லா ஒழுங்குகளும் இப்படி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யாருமே மாற்ற முடியாது கருத்தருக்கு ஆரோக்கிய செய்கிற மக்கள் தொழுதை செய்கிற மக்கள் உண்மையாக ஒரு கூட்டம் உண்மையோடு ஆராதனை செய்ய பாக்கி மட்டுமே கிடையாட்டிருக்கின்றோம் நம்மை கருத்தில் பாவம் மன்னிப்பாக தந்திருக்கிறார் நாம் தொழுது செய்யும்போது பார்க்கிறோம் உணர்கின்றோம் நாட்கள் பேசுகிறோம் உணர்வாடுகின்றோம் பெற்று கழி கூறுகின்றோம் தொடர்ந்து கர்த்துடைய இந்த நிலையில நாம் தொடர வேண்டும் எல்லாரும் தேவ பிரசனத்தை காண வேண்டும் என்று அன்றைக்கு விரும்புகின்றார் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்துடைய மைமையை கண்ணாடியிலே கண்டு ஆவியாக இருக்கிற கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மைமின் மேல் மைமியடைந்து மறுரூபம் அனுபவித்துக் கொண்டே இருப்போமாக கடைசி காலம் மருவமடைந்து நாம் போகின்றதாம் அந்த நல்ல கிருமிக்கு கருத்திருந்த தொழுகை செலுத்துகளை கொண்டு வந்திருக்கின்றபடி நாள் தொடர்ந்து தோல்களை அனுஷ்டிப்போம் சபை கூடி வருவதில் விட்டு வருகிறது போல நாம விட்டுவிடாது இருப்போம் என்று எழுந்திருக்கின்றபடி சபையை கேட்டு காத்துக்கொண்டு உலக நேரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுத்த இணையத்தோடு பரிசூத்த அலங்காரத்தோடு கருத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்று சொல்லியிருக்கின்றபடி அவிதமான அலங்காரத்திடம் தெரித்துக் கொள்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிரியரிப்பார்கள் ஆமை